கண்ணன் புல்லாங்குடல் ஊற்றிட்டான் சரஸ்வதி வீண வாசிக்கிறான் மகாவிஷ்ணு மருதங்க வாசிக்கிறான் திருக்கோடி காவல் கிருஷ்ணைய ராதியில ரெண்டு தந்தி தான் இருந்தது வயலின் அது நாலு தந்தி ஆச்சு செவ்வையா தான் ஏழு தந்தி வாசித்திருமெண்ட் அது அக்ளமெட்டி கர்நாடகி கோட்டு வாக்கிய மாதிரி இது ஒரு ஹார்மனி கமகங்கள் இல்லாத வத்தியம் இந்த ஹார்மோனி ஆனா ஒரு பேஸ் கொடுக்கிறது கொஞ்சம் இது வந்து சப்தியூடா இருக்கும் ராகுல் வயலின் பெஸ்ட் ஜெயதேவ சுவாமி பூரி ஜெகநாதத்திலே அஷ்டபதி பாட்டினார் அவருக்கு ஆதாரம் ஸ்ரீமத் பாகவட்டம் கோபிகா அந்த அஷ்டபதி பாட்ட புரி ஜெகநாதனான அந்த ஸ்ரீகிருஷ்ணனே அவனே ஒரு வழி எழுதி அதை ஏற்றிருக்கான் அரை நிமிஷம் ஒரு கதை சொல்லிட்டு மேல போறேன் காரணம் இது அதிகமா தெரிஞ்சிருக்காள் புரி ஜெகந்நாதத்துல ஒரு சாலை எழுநூறு வருஷம்னால அஷ்டபதி என்ன ராகம் பாடினாலோ தெரியாது ஆனா நானூத்தி ஐம்பது ஐநூறு மருதா நல்லூர் கும்பகோணம் பாடி சொரம் பாடக்கூடிய அளவுக்கு சங்கீதா ஞானம் உள்ளவர் உச்சவர்த்தி எடுப்பார் அவர் வந்து இந்த பஜன பதில தட்சிண சம்பிரதாய ஹரிநாம சங்கீர்த்தனம் தொகுத்த அஷ்டபதியை மத்தியமாம வச்சு கோபிகா கீதம் என்ற பாகவதத்தில் இருக்கிற திவ்ய நாமத்தில் வச்சு ராதாகிருஷ்ணனும் ஒரு எப்ரி வில்லேஜ் பாடணும்னு வச்சா அவர் அட்டபதியினுடைய அர்த்தங்களுக்கு தகுந்தபடி ராகங்கள் கர்நாடக ராகங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆண் இருந்தாலும் பெண் இருந்தாலும் பகவானை தெரிஞ்சுக்கணும் ஒரே நிமிஷம் தான் நான் ரெண்டு நிமிஷம் தான் பேசப்பேன் காரணம் என்ன ஆயுசு ரூபாய் கம்மியா இருக்கேன் நேரம் கடியாரம் ஓடி ஓடிட்டு The of life is of the is unity in diversity. நாராயணம் அந்த வேதத்தை பயின்று யாக யோகங்கள்லாம் செய்ய முடியாத கரிகாலத்துல பக்தி சங்கீத சங்கீதம் ரொம்ப சுலபமான மார்க்கம் மனுஷியாளுக்கு சாந்தி கொடுக்கறது அசாந்த புத்தம் எல்லாம் இருக்கு ஆனா மனசுல சாந்தி இல்லை என்ன பிரயோஜனம் ஆகவே இந்த சங்கீதம் அவ்வளவு உயர்வானது அதுல இந்த அஷ்டபதி பாடின ஜெயதேவரை பத்தி யாருமே பாடல இந்த சுவாமி ஒரு பாட்டு பாடியிருக்க அவரை பத்தி குரு கீர்த்தனையா பாடியிருக்க அதையும் பாடுவோம் பல டைப்ஸ் ஆப் கீர்த்தனம் அதாவது தீர்க்கு எழுபத்தி அஞ்சு மத்தியம கால சாகித்யத்தோட சமஸ்கிருதத்துல தமிழில் கீர்த்தனைகள் பண்ண முடியுமா அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இது ரொம்ப தெய்வீகமாக இருக்கு இதுல பல டைப்ஸ் ஆஃப் கீர்த்தனை இருக்கு இப்போ ஏழை காலாச்சு சுவாமி எவ்வளோ நாளை பாட சொல்றாரோ நாளை பாடுவோம் குருவாயூர் கோயிலில் நாங்கள் நைன் தேர்ட்டிக்கு உட்காந்துட்டோம் ஏர்லி மார்னிங் டூ தேர்ட்டிக்கு முடிச்சோம் உடனே குழந்தை சார்ந்த தரிசனம் பண்ணோம் திரும்பி டென் ஓ கிளாக் உட்காந்துட்டோமோ முடிச்சோம் சிக்ஸ் அவர்ஸ் பாடி காலி பண்ண போற எப்ப நேரம் போறாது இருந்தாலும் இருந்த நேரத்துல சில டைப்ஸ் ஆஃப் கீர்த்தனைகள் பாடுவோம் முதல்ல ஒரு குரு கீர்த்தனை பாடுவோம் அது பாடின்னு மேல போவோம் ویندتے ویندن منن میں மையில் தான குருமலரணி உனான் கெளிந்து கலந்தமர் கண்ணமே உயிந்து கிற்குயே மான் I'm verumbulangal agan ke oravu <coughs> I'm verumbulangal agan ke டியவர் கூடகளம் அந்த முறைகள் இணைந்து மரசுகமான வைந்தது புத மன இனி உயிலதான குரு மலரணி உணர்ந்து தெளிந்து கலந்தவர் நடவே குடல் பாடாடு திரவாகவும் பாவராக முடுநாகமாடு குழல் வாடாடு திரவாதம் ராதையான கள்ளனோட மிக வந்தமாக நடமாடவும் நாத கண்ணனோட மிக வந்தமாக நடமாடவும் நாதனு ஆடவும் ஓடும் ஞான வெளியில் romana rani ni boland jene jene kalandra var kadapi